இங்கே விட்டுவிடாத ரச்சனை என்று சொல்லும்போது ஜீவோபாதியையும் நீக்கிவிட வேண்டியது ஈஸ்ரோபாதி நீக்க வேண்டும் இவன் கிண்ணிக்யன் அவன் சர்வஜன் இவன் காரியன் அவன் காரணன் இவன் கர்மத்து கட்டுப்பட்டவன் கர்ம அதீனன் அவன் பரோட்சன் இவன் அவரோட்சன் இவன் பந்தப்பட்டவன் அவன் விடுதலையுடன் சுதந்திரமுடையவன் இப்படிப்பட்ட நேர் வித்தியாசமான விரோதமான குணங்கள் இருந்தாலும் கூட அசிபதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தில் ஐக்கிய உணர்ச்சியை பார்க்கும்போது இவனும் சுளித்திய அவசிய சச்சியானந்த நிலையில தான் இருக்கிறான் ஈஸ்வனுக்கும் சச்சின சொல்லும் போது சச்சியானந்த விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல ஜீவனும் ஜாகர் சொன்ன சுழித்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறான் என்று நாலாவது சேர்ந்து விசாரணை பண்ணி பார்த்தா தெரியுது ஆக ஜீவன் பிரம்மசுரவன் தான் ஏதோ சச்சி ஆனந்தத்தால் சுளுத்தீரை சத்து சித்த ஆனந்தம் ஏனென்றால் நான் சுகமாய் தூங்கினேன் சொல்லும்போது சுகம் ஆரோக்கியத்தை குறிக்கும் சத்துத்தன்மை இருந்ததாக அனுபவித்தான் ஆனந்தத்தையும் இருப்புத்தன்மையும் அஞ்ஞானத்தையும் இதெல்லாம் அறிந்து கொள்ளிருக்கிற அறிவும் இருக்கிறது ஆகவே சச்சித்து ஆனந்தம் இவனுடைய நிலை என்பதை சுழித்தவசையில் சுருதியம் ஜீவன் சச்சிதானந்தன் என்று சொல்லியிருக்கிறது அதே நேரத்தில் ஜீவன் பிரம்மா பின்னன் பிரம்மத்துக்கு அன்னியும் இல்லை என்று சொல்லியிருக்கேன் அப்போ உபாதியோடு அபிநமன்ல உபாதி நீக்கி பார்த்தா அபிணம்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு விசாரத்தினாலே இங்கே ஐஷானத்தால் ஐக்கியம் சித்திக்கிறது எப்படி அந்த காசி சேத்திரத்தில் கண்ட ராஜதர்பாரும் ராமேஸ்வரத்தை கண்ட சந்நியாசி நிலையும் நீக்கி பார்த்தா ஒரு மனிதன் எஞ்சி நிற்கிறானோ அப்படி போல ஜீவோபாதி ஈஸ்வரோபாதி நீக்கி பார்த்தோம்னா சுருதி பிரமாணத்தின் மூலமாக விசாரணை திருஷ்டியில் பார்க்கும்போது ஜீவன் சச்சிதானந்தன் அதேபோல் ஈஸ்வரன் சச்சான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனும் மூன்றாவது சாட்சியாரிக்கிறான் அதேபோல் ஈஸ்வரனும் சர்வசாட்சியாரிக்கிறான் ஜீவன் பிரம்மாபெண்ணன் சொல்லப்பட்டிருக்கிறது அதிஷ்டானத்தாலே அதே ஈஸ்வரன் எல்லா ஜீவர்களையும் தமிழ் அடக்கிக்கொண்டு எல்லாவற்றிற்கும் அதிஷ்டான சீனமாக பிரமமாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி சுருதி அனுபவத்தினாலே ஒரு பெண்ணுமே இவர்களாக இஸ்வனா தோட்டுகிறது என்று நிச்சயிக்கப்படுகிறது என்று இந்த திட்டாந்த படி தெரிந்து கொள்வாயாக என்று விளக்கம் சொல்கிறார் அந்த விளக்கத்தை குறிக்கிற அந்த பாட்டு அதான் சொல்றார் போதும் மேவிய தேசம் விட்டு போது அந்த காலம் எந்த காலம் மேவிய தேசம் அந்த காசி அல்லது இந்த ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய தேசம் விட்டு இதில் விடுத்து ஒரு குருடனை கொள்ளுமாறு போல் ரெண்டுக்கும் ஒரு புருஷனாகிய சரீரத்தை கொள்வது போல ஓதும் நீருடல் கண்டு சொல்லான் என்ற ஜீவோபாதியும் பார்த்து விட்டு அதனை அதன் உண்மை காண உணர்ந்துவிடும் உண்மை என்ன அதிச்சாணி செய்தான் அதை நீ உணர்வாயாக இந்த பாட்டில் சிவபெருமையாக தும் அசுவதா ஐக்கியத்தை தத்துமசி மகாவாக்கியத்தினுடைய விடுதலை சொல்லிக் பிரியா உயிர் காரியமா உடலும் பிரமத்துரு காரணமாக பிரியா உயிர் காரியமா இந்த உயிர் இருக்கே இதில் பிரியாத உடல் உடலில் உடம்புல இருக்குது இந்த உடம்புல பிரியாமல் இருக்கிறது உயிர் பிரிஞ்சு சின்ன பிணம் அதுக்கு அதை யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க போகிறோம் பிரமத்து காலமாக உடலும் இருக்கின்ற காலசபத்து பாடிய உடலும் ஒரு ஆள் எலிகர்பம் உடலும் கரியாகிய வாதனையும் கழிய இந்த ரெண்டுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய வாசனை இருக்கேன் அதுவும் காட்டும்படி கண்டுகோள் கண்டு வரவே அதை நான் நீ தொடர்ந்து சொல்லப்போகிறேன் நன்றாக தெரிந்து கொள்வாயாக என்ன இந்த பாடலிருந்து ஆரம்பிக்கிறார் பரண திறள் நிற்பின பொருளை கணக்கு கிடையாதவை கையறவே மரணப்படி அது கண்டுகொள்ளும் வழியில்லை எனும்படி நீ மதியே கரணத்திறன் நிற்பினும் அப்பொருளை காணக்கிடையாது கரணங்கள் எல்லா கரணங்களும் செயல்படும் ஜாக்கிரவசை கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அந்த கரணங்கள் இல்லை பதினாறு கரணங்களும் பிராணாதி வாய்க்களும் சோழ சேரத்தில் இருந்து கொண்டு விவாறுமான ஜாக்கிரவசை என்பது இதில் மற்ற சோழ சேரம் கரணங்கள் ஞானேந்திர கர்மங்கள் ஓய்வெடுத்தாலும் அந்த கனமாகிய மன்னம் உச்சித்த வாங்க சொல்லக்கூடிய நான்கும் செயல்படும் சோப்பன அவஸ்தையில் இந்த ரெண்டும் கரணக்கூட்டத்தோடு சேர்ந்த அர்த்தம் கரணத்திறன் நிற்பினும் அப்பொருளை காணக்கிடையாது ஜாக்கிர சோபனத்தை காண முடியாதுன்னு அர்த்தம் அவை கையறவே இந்த ஜாக்கிரசோப்ப நிலையை பிறகு மரணப்படினும் மரணம் போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய சுளுத்தி அவஸ்தை வந்தாலும் கூட அது கண்டுகொள்ளும்படி அது கண்டுகொள்ளும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் பிரத்யட்சமாக அறிந்து கொள்ளக்கூடிய வழி இல்லை மார்க்கம் கிடையாது எனும்படி நீ மதியே என்றும் புத்தியிலே விசாரித்து தெரிந்து கொள்வாயாக ஆகவே ஜாக்கிர சொப்னா சுழித்தி மூன்று அவசியங்களும் இந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய உண்மை சுரூபத்தை உணர முடியாது என்று சொன்னார் அதை பற்றி விளக்கமாக அர்த்தப்பாளர் சொல்லணும்னு கேட்குறார் அவை மாதல் சுத்திய ஜக்கிர சப்னா சுத்தி இலக்கணம் சொல்லார் இந்த பாட்டில் அதாவது எந்த கரணங்களும் மேவல் நனா எல்லா இந்திரியங்களும் செயல்படக்கூடிய ஜாக்கராசைங்க நனாவஸ்தை இதில் வாசனையால் விளையங்களுடைய இந்த ஜாக்கராவசையில் சம்பாதித்த வாசனை இருக்கின்றனவே வாசனை மட்டும் வைத்துக்கொண்டு விஷயங்கள் எல்லாம் விட்ட பிறகு அந்த கணத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த கரணங்கள் பொருந்தல் கணம் சம்மந்தப்படுவது கனாவசைங்க அவை மாயுதல் சொலுத்திய அவசியது இந்த சொப்பனத்தில் இருந்தும் விபட்ட பிறகு அந்த மனமானது ஒழுங்குகிறதே அது சுழித்தின் ஜாக்கிர சொப்பன சுழித்த நிலையை பற்றி இந்த பாட்டில் இலக்கணங்களை சொல்கிறார் எல்லா கரணங்களும் செயற்படுகிறது ஜாக்கிரவசை நனவு அதில் வாசனைகளோடு கூடி அந்த கணம் மட்டும் சிறைபடுறது மனபுச்சத்தை வாங்க அது சொப்பனாவசியம் சொல்லணும் நனாவசி கனா இது நனாக முடிஞ்ச பிறகு இந்த ரெண்டு அவசியர்கள் நீங்கின பிறகு மனமானது ஒழுக்கம் பெறும் ஒழுக்கம் பெறும்போதுக்கு சுழித்தின் பெயர் அதாவது கேவலாவசைன்னு சொல்லுவார்கள் கேவலம்னா தனித்திருக்குன்னு அர்த்தம் சகல கேவலம் என்று மகரா சொல்லுவார்கள் சகலம்னால் ஜாக்கிர சாப்பிட சகலம் பெயர் கேவலம்னா சுழித்த அவசியம் அவசையில் முடித்தார் இனிதை அடுத்த பாடலிருந்து என்ன விளக்கம் சொல்வார் வினவீர் பறத்தை அறிவுறுதற்வத்தை வினை மாறியே நினைவிர் சுளித்தி நிலை வரின பொருட்டிகளும் நலமாகவே தீர்ப்புகள் மாறி நவசையை பற்றி இதில் சொல்ற வினவில் விசாரிக்கும் பரத்தை அறிவுறுவதற்கு அவத்தே புலன் வினை அந்த பிரம்மஸ்வரபத்தை அறிவதற்காக புலன் வினை புலன்கள் எல்லாம் தம் தம் கோலங்கள் இருந்தாலும் கூட விஷயங்களை பற்றாமல் இருக்கக்கூடிய நிலையை பெற்றுக்கொண்டு நனிவில் சொலுத்தினரை வரின் அந்த நனிவில் சொல்லுத்தி சொல்லக்கூடிய சமநிலை வறுமையானால் அப்பொருள் நலமாகவே திகழும் செஞ்சவர்கள் நன்றாக திகழும்னால் இது துரியாவஸின் பெயர் நாலாவது அவஸ்தை இந்த அவஸ்தையில் ஞானம் உண்டாகும் ஆகவே மூன்று வசதியை சொல்லி இந்த நாலாவது வசதியில் லட்சணம் சொல்றார் ஞானம் கிட்டும் என்று என்ன லட்சணம் இந்திரியங்கள் அது கோலத்தில் இருக்க வேண்டியது ஆனால் விஷயங்கள் பற்றுவதில்லை அதாவது கண்ணானது கண் இந்திரியம் சச்சிந்திரியம் கண்ணில் இருந்து கொண்டு அது வெளி மூலமாக இல்லாமல் உருவங்களை கிரகிக்காமல் அப்படி இருக்கும் காதிந்திரியம் சுத்திரம் காதல இருந்துகளுடைய வெள்ளை சாப்பிட்டதை கிரகிக்க பரிசம் தோல் போரா இருந்தாலும் கூட வெளியில் வரக்கூடிய அந்த காற்று சீத பரிசம் உஷ்ண பரிசம் கடின பரிசம் விருது பரிசம் சொல்லக்கூடிய நாலு வித பரிசங்களில் அறியாது சுவை அது வாய்மொழி தெரியாது மூக் கிராணேந்திரிய மூக்கில் இருந்தாலும் கூட நற்கந்தம் துர்க்கந்தம் இத்திரகந்தத்தை கிரகிக்க என்ன செய்யும் கோலங்கள் இருக்கும் இருக்கிறதுனால சரீரம் கீழே விடாது இதுதான் பயன் மனமானது சரீரம் முழுவதும் வியாபகமாக இருக்கும் இந்திரியோடு சம்பந்தம் இருக்கும் ஆனால் வெளியே போகாது இப்போ எங்கே இருக்கு சொரூபத்துக்கு போயிரு உள்நாட்டமாக போயிடுது உள்ளே போன பிறகு அது சொரூபத்தை விஷயம் பண்ணுது அதாவது அகண்டாக அறிவர்த்தி மூலமாக ஆத்மாவை அடைகிறது எப்படி சுழித்தில இருதயசானத்தில் அந்த சுரபத்தோடு அகத்தம் அடைகிறதோ அப்படி போல் இங்கே ஆத்மாவானது இருதயஸ்தானத்தில் அடைகிறதில்லை இங்கே பூர்வ அடைகிறது இப்படி தான் சரீரம் கீழே விடுவதில்லை சுளுத்தி அவசியம் கீழே விழுந்தோம் சரீரம் கோலகங்களில் இந்திரியம் இருக்கிறதுனால சரீரம் கீழே விடாமல் இந்திரியங்களில் இருக்குந்து செயற்படாமல் இருக்கிறதுனால நனவில் இருந்தாலும் கூட சுளுத்திய போல இருக்கு மனமானது இந்திரியம் உடம்புறா இருந்தாலும் கூட நனவு இருந்தாலும் கூட சுளுத்திய போல விவகாரங்களில் ஈடுபடுவதில்லை அது நனவில் சுழித்தேன்னு பெறுதுக்கு இதை இந்த நிலை தான் சமாதிரைன்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலை வறுமையானால் அந்த பிரம் சுருமானது நன்றாக விளங்கும் அது வரைக்கும் பரோட்சம்தான் சுரு மாத்திரம்தானே வழிய அனுபவமாக கிடைக்காது லட்டு ஜிலேபி இதுவரைக்கும் சாப்பிடாதவனுக்கு என்னதான் விளக்கம் சொன்னாலும் கூட அவனுக்கு அதில் சுவை தெரியாது நல்லா இருக்குது இனிப்பாக இருக்குது அருமையாக இருக்குது சுகமாக இருக்குது எல்லாம் வர்ணிக்கலாம் வழியாக சுவையை முடியாது அவனே அதை சுவைத்து சாப்பிட்ட பிறகு எப்படியா இருக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சொல் மாத்திரமாக இருக்குது இப்போ நான் அனுபவத்தில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிமா அப்படி போல் சாஸ்திரங்கள் பிரமாணத்தை வைத்து கொண்டு கூறியனதான் உபதேசம் பண்ணாலும் கூட அந்த அனுபவத்தில் கண்ட பிறகு தான் அந்த மனதுக்கு பரிபூர்ணம் திருப்தி ஏற்படுகிறீங்க அதனால தான் வினைவிர் பறத்தை அறிவுறுதல் கவத்தை புலன் வினை மாறியே நனைவர் சுடுத்திய நிலை வரின் அப்பொருள் நலமாக என்றார் அப்பதான் திகழும் நல்லா இந்த அனுபவம் ஞான அனுபவம் என்று சசிவன் வந்து சொல்லி முடிச்சார் திவிதத் தவத்தை அறி ஓற்றவா துரியநிலை ஜீவனே விதத்தில் அன ஓற்றவா துரியனிலை திருவிதத்து அவற்ற திரியில் இடைக்குறை போயிருக்கு திருவித தவத்தைகளை மூன்று விதமான அவஸைகள் சொல்லப்பட்டு மேலே அதில் அறிவுற்ற அத்துரிய நிலை மூன்றாவசை தெரிந்து கொண்டிருக்கின்ற துரியாவது செலவு நாலாவது அவசிய இருக்கே இருக்கின்ற நிலை ஈவன் இவன் என்றால் அந்த ஜீவனுக்கு ஐசான்சனமாக கூடசனார்த்தம் இவ்விதத்தில் இந்த பிரகாரமாக அப்பொழுதன் அதே கோடசரானவன் நனவுற்ற அத்துரிய நிலை ஈசனியன் பிரமத்தோடு ஏகத்தம் அடைந்தேன் என்ற ஒரு பாவனை வறுமையானால் அதான் நடவன்னு பேரும் அந்த துறையிலை ஈஸ்வரிலை அடைகிறார் ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமாகிய பிரம்மநிலை அடைகிறான் அர்த்தம் ஆகவே மூன்று ரசயங்களைக் கண்ட இந்த ஜீவபாவனை நீங்கி பிரம்மபாவனை வறுமையானால் அந்த பிரம்மபாவனை வருவது தான் ஈஸ்வரனைக்கு அதிஷ்டானத்தினமாகிய பிரம்மத்துக்கு வந்ததாக அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நந்திபரன் சொல்லி முடிச்சார் அகில கரி பரம துரிய பொருள் துரிய மதுவாக புகழு தத்தமசேனம் ஒப்பதத்தின் முடி பொருளாவதே அகில கரி பரம துரிய பொருள் துரியம் கிளம் கிளமன்னா குறைவன் அர்த்தம் அகிலம் என்ன நிறைந்தது அர்த்தம் குறைவில்லாத அகிலமனுக்கு அகில இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களே குறைவில்லாத பொருள இந்தியனு அர்த்தம் அப்படி போல் அகில கரி பரமம் பரமன் எல்லாவற்றிற்கும் சாட்சி அர்த்தம் சர்வசாட்சின்னு அர்த்தம் அந்த பரமம் பரமம் இருக்கு அது துரிய பொருள் அதுதான் நான்காவது வசதி அறியக்கூடிய பொருள் ஆகும் சமையல் அனுபவமாகக்கூடிய பொருள் அப்படிப்பட்ட பொருள் துரியம் மதுவாகியே அது துரியாவாசையில் அந்த பொருளே புகழுற்ற சொல்லப்பட்ட அதாவது தத்துவசி மகாவுன்னு சொல்லக்கூடிய தத்துவசி எனும் முப்பதத்தின் முடி பொருளாகுவதே தத்துவதத்தில் ஜீவனத்துவம் நீ என்று சொல்லக்கூடிய ஜீவனும் தத் பொருட்சமாக இருக்கின்ற ஈஸ்வன் சொல்லக்கூடிய அதுவும் ரெண்டும் ஐக்கியப்படுத்தக்கூடிய அசிபதம் இருக்கேன் அது நீ ஆகிறாய் என்னுடைய அசிபதமும் ஆகிய எல்லாவற்றிற்கும் அர்த்தம்மத லட்சியார்த்தது அதிபரம் தான் தத்துவார்த்தம் அதிபரமும் தான் அந்த இந்த தேவதும் ஒரே புருஷன்தான் ரெண்டு இடத்துல ரெண்டு உபாதி வந்தது அப்படி போல இங்கேயும் ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேற இருந்தாலும் கூட உபாதி பயத்தினாலே அதிஷ்டானத்தாலே ஒரு ஒருவரே தான் இதை கொஞ்சம் புரிகிறதுக்காக தான் கூடசன் என்று ஒரு இடையில சொல் சேர்த்துக்கிறது வார்த்தம் ஒன்றே தான் ஆக ஒரு புறமுமே ஜீவனுக்கு அதிஷ்டானமாகவும் ஈஸ்வனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கருத்து அது அசிபத பொருள் கருது ஐக்கியமானவர்கள் எஞ்சியிருக்கின்ற பொருள் அதுதான் அதனால் அகில கரிப்பரம துரிய பொருள் துரியம் அதுவாகையே அப்படி நான் விசாரித்து அனுபவிக்கப்பட்ட பிறகு புகழற்ற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதே குருமுகமாக உபதேசிக்கப்பட்ட தத்தமசி எனும் முப்பதத்தில் தத்தமசி என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களின் முடி பொருள் ஐசாலமாகிய பொருள் வசதியது அதுதான் ஆவது என்று உபதேசம் செய்து முடிந்த நிலை சொல்லிவிட்டார் அதன்போல சசைய நிலை என்ன என்பது அடுத்த சொன்னி நெறியூரவே அமலா போருள் பெறுதல் அருமை தன களரி அடிவியுழவே நிமலா பொருள் குற்றமற்ற அந்த பிரம்மஸ்வரூபத்தை சுருதி நெறியில் வேதாந்த ரீதியில் ஓடிதத்தினுடைய தாற்பரியத்தை பெற சசிகல நாக அடையும் பொருட்டு கருணை நிதி போறவே கருணையே வடிவமாக இருந்த மா நதிபரான ஆனவர் உதயசிக்கவே முடிந்த உத்தியாசம் முடிஞ்சது அதன் பிறகு இவன் கொண்டு வரணும் ஆனால் கொண்டு வர முடியாமல் அவருடைய அபிப்பிராயம் சொல்கிறார் அமலம் பொருள் பெறுதல் அருமைத்து நீங்கள் சொல்லப்பட்ட குற்றமற்ற அதிஷ்டான சைதன்யத்தை பெறுதலானது என்னால் முடியாது என என்று இவ்வாறு கூறி களறி அழுது அடிவிடவி அவர் திருவடியில் விழுந்து வணங்குகிறான் அர்த்தம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இது ஞான பிரதிபந்தம் பேர் ஞானம் அடைகிறதுக்கு முதல்ல இந்த தடை இருக்கு பிரதிபந்தம் தடைனு அர்த்தம் அதன் பிறகு சமாதி நிலைய கூடி வெளிவந்த கூட மோட்ச பிரதிபந்தம் இருக்கும் சந்தேபிரதிந்த மோட்ச பிரதி வந்து பேர் மோட்சம் என்று சொன்னால் சரது கிருதி பரமானந்த பிராப்திக்கு மோட்சம்னு பேர் சந்தேக பிரதி பிறந்ததுன்னா சரது கிருதி போகாது பரமானந்த பிராப்தி வராது அதனால் சந்தேக பிரதிதம் நீக்குவதற்காக மீண்டும் சிரமம் செய்ய வேண்டும் மனம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டது அது மோட்ச பிரதிபந்தான் பேர் இது வந்து இருக்க இது ஞான பிரதிபந்தான் பேர் இது என்ன ஞானப்பிரதி வந்தோம் இது மூணு விதம் சொல்லுவா போதப்பிரதி வந்தோம் வருத்தமான பிரதி ஆகாய பிரதி வந்தோம் மூணு விதா அது வந்து இருக்கு ஒன்று மடி விடையாசக்தி தெய்வங்களுக்கு புதற்க மறுவர் திட்டிலும் செய்வது தபலத்துவாதி என்று சொல்லக்கூடிய தடைகள் இருக்கு அதனால் என்னால் முடியாதங்கிறது என்ன அந்த கண்ணு சுத்தம் பார்த்தாது மா பாவியாக இருந்தவன் குருவனு கிரகத்தினாலே சுத்தமடைந்தவுடைய இன்னும் சுத்தம் பத்தாதுன்னு அர்த்தம் அதற்கு என்ன செய்வது என்பதை இவன் தடைகளை போக்கணுமே என்பதை உணர்ந்தார் குருநாதர் அதற்கு இவன் தடைகளை போக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய தவ படத்தை கொடுத்தாதான் முடியும் இல்லைன்னா என் தடை போகாது இவனாக போய்க் கொண்டது இவனாக போய்க் கொண்டது குரு சேவையினால் தான சத்மான்னு சொல்லக்கூடிய குரு சேவையை திரிகளை சுத்தியோடு செய்தான் திரிகளை சுத்தியோடு திருணம் பண்ணக்கூடிய யகுதி அவனுக்கு கிடைச்சது மன்னம் பண்ணக்கூடிய யோகதி கிடைச்சது ஆனால் நீத்தியான் செய்யக்கூடிய யகுதி அவனுக்கு இல்லை இனி அவனுக்கு குரு சேவையும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன குரு சேவை பண்ணுறதாவே அந்த கடன் சுத்தமாகணும் அல்லவா என்று நினைத்து அடுத்த பலவரியில் தீட்சை தீட்சை செய்கிறார் அப்படின்னா தவபலத்தை அவர் கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போது அந்தக்காலம் சுற்றி வாயிலாக ஞானமடைந்தாக வரக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் என்பது தமர கலை களவு தெரிவற்ற தற்பொருளதனை அமர்ப்பு செய்தி சிஷன போத்தில் முன் பாட்டி அம்பத்தாள பாட்டில பொண்ணாதான் சொன்ன அந்த கருத்துக்கெல்லாம் தெரிஞ்சாலும் அனுபவமாக கொண்டு வரவில்லை முடியவில்லை என்று ஈஷ்யன் குறைபட்டு கொண்டான் அதனால தான் நம்மளாக பொருட்பேர்தல் அருமைத்தன கழுதியடி விட வேண்டும் ஞான பிரதிபந்தன் பேரு பிரதிபந்தங்களை போக்குறதுக்கு ஒன்று குரு அனுகிரகம் பூர்ணமாக இருந்தாலும் சுத்தி பூர்ணமாக இருந்தாலும் வரும் குரு சேவையினாலும் அந்த கண உண்டு ஆனாலும் பற்றாக்குறை பற்றாக்குறை இருக்கும்போது அப்புறமும் குரு அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்க அந்த கல்யாணத்தில் ஒரு கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்க பற்றாதுன்னு சொன்னால் யாரும் முக்கியமானவங்க சொந்தக்காரங்கிட்ட போய் என் பத்தில் இது கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுத்தா தான் நடக்கும் அப்படி போல் இங்கே அந்த கன்று சுத்தம் பற்றாக்குறை அதனால் குரு பார்த்தார் சரி பற்றாக்குறை யாருக்கு ஒரு தகவலத்தை கொடுத்து அந்த கண்ணு சுத்தம் போனால் பண்ணுவோம் என்று ஐந்து தீட்சை பண்ணுறாள் ஒன்று தீ தீர்த்த புரட்சணம் ரெண்டாக பரிவிழ சேடம் மூன்றா கவச தீட்சை நான்கு அஸ்தமஸ்தயோகம் ஐந்தா திருடு தீட்சை என்று ஐந்து தீச்சைகளை செய்கிறார் ஐந்து தீட்சைகள் மூலமாக அவனுக்கு பரிபூர்ண அந்தகன சத்தின் வாயிலாக அந்த ஜிடாபுர ஞானம் உண்டானதாக பின்னால் பற்றி சொல்ல போகிறார் அதில் இப்போது தமரக்கலைக்களவு தெரிவற்ற தற்பொழுது என ஈவுகான் தமரக்கலை கலை என்று சொன்னால் வேதாந்தம் ஒரு கலைதான் தமரக்கலை என்ன தமரம் என்ன சத்தம்னு அர்த்தம் நமகம் சத்தம் போடுதே அது வேதமானது சுருதி அதாவது வழி வழியாக கேட்டே வர்றதை வழியை எழுத்து இல்லை மூலமாக ஆதி காலத்து கிடையாது எழுதா கிளவின்னே போயிருக்க ஆகவே இதை எழுத்து வடிவமாக இல்லாத காலத்தில் வழிவலி சொல்ல சொல்லி கொண்டு வந்த காலம் அதனால் தமரக்கலை என்று கேர்னா சத்தமாத்திரமாக சத்தத்தின் மூலமாக வந்த கலை அதான் வேதம்னு கே தமரக்கலைக்கு அளவு தேறிவற்ற அது வேதத்தை கூட பிரம்மச்சுருவை பிடிப்பட்டதை அப்படிப்பட்ட தீர்மானம் பண்ண முடியாது வேதம் வேதாந்தம் எல்லாம் கடிச்சிட்டு கொண்டு போய் காட்டி உரிமை ஒழிய விளக்கம் சொல்லாது முன்னார் முடியாது எந்த வசுவை பார்த்த உடனே அது மனம் நின்று போயிருதோ அந்த வசு ஆத்மான்னு சொல்லப்படணும் அதை மனதுக்கு வாக்கு கட்டாது இருக்கும்போது தெரிவிட்ட தற்பொருளவனை அந்த பிரம்ம என்ன செய்கோவான் கொடுக்கும் பொருட்டு அமரர்க்கு அளப்பரிய பத கொடு செய்து அப்படியாகவே தேவர்களால் உட அந்த குருமூர்த்தியினுடைய தீர்த்தத்துக்கு சமாளம் சொல்ல முடியாது அவருடைய பாதாபிஷேகம் பண்ண உடனே அபிஷேகத்தை கொ அந்த தீர்த்தத்தை கொண்டு சசரனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்கிறார் அதாவது இந்த தீர்த்தத்தை கொண்டு அவனுக்கு கூத்துறாள் செய்தார் அதனால் அவனுடைய அழுக்குகள் அந்த உள்ளத்தில் உள்ள மாசு உடல் எல்லாமே நீங்கிறது அமரருக்கு அளப்பரிய பத நற்புணல் சிரேஷ்டம் பொருந்திய புனல் அது தண்ணி தீர்த்தம் அர்த்தம் கொடி செய்து அப்படியாக கை வெளத்தில் கடிச்சு பாடல சொல்கிறார் இந்த குருநாதருடைய தீர்த்தத்தின் மகிமே சொல்கிறார் சர் குருவின் பாத குளிர்வு நிறைலை மேற்கொண்டால் உலக நீல் தீர்த்தமெல்லாம் குற்ற அடைவார் போல நிலமையாகொங்கை வல்லிய நவநீத நூலை கற்றோர் பலகலை ஞான நூல்கள் படித்தஞணிகளாய் வாழ்வார் குளவு சர்க்குரு பாத குளிர் புலர் தலைமையு கொண்டாங்க அவருடைய திருவடியை அபிஷேகம் செய்த அந்த தீர்த்தம் தலையில தீர்த்தி என்ன மகிமை உலகநூல் தீர்த்தமெல்லாம் ஒற்றை அடைவார் போல உலகத்தில் பத்த நதிகள் பஞ்ச கங்கைகள் நதிபதியாக சமுத்திர தீர்த்தம் சில தீர்த்தங்கள் நீராடி பண்ணம் கிடை கிடைக்கும் அவ்வளோ மகிம் உண்டு அத்தகைய மகிமை பொருந்திய அத்தீர்த்தம் போல எடுத்துட்டால் கொடுத்து நிலைமையாகவும் கைவெளியன் அவனீத நூலை கற்றோர் கைவளியன் நூல் என்ற வேதான் சாஸ்திரம் ஒன்று படித்தா போதும் பலகலை ஞானூல்கள் படித்த ஞானிலாக வாழ்வார் பலகலை ஞானூல்கள் படித்த ஞானிலாக வாழ்வார் என்று அவ்வளவு மைவன் சொல்லிருக்க அப்படி போல இங்கே இவருக்கு தீர்த்த புரட்சனம் செய்து வைத்தார் என்று இந்த பாடல சொன்னார் பவளத்தில் வைத்த அமிர்தனின் மிச்சிலிவோடுமா தவள போலி கவசம் என விட்டுடற்பவைகள் தலை சாயவே இந்த பாட்டில் எழுதிச்சு செய்கிறார் பரிகளம் அப்புறமேல கௌசதீட்சை இப்படி போக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு போகணும் பவளத்தில் வைத்து அமிர்தினின் மிச்சியல் இட்டினீங்க அப்படி பவளம் போன்ற அந்த தந்தங்கள் வாயில் வைத்த அமிர்தினின் மிச்சியல் இட்டின் மிட்டு அமிர்தம் ஏமாதம் இருக்கு சரீரத்தை தான் நாசம் செய்யும் ஆனால் அஞ்ஞானத்தில் ஆதான் பண்ணாதோம் இது இருக்க அமிர்தனின் அந்த அந்த அமிர்தத்தை காட்டிலும் மிச்சில் இட்டு அதைவிட மேலானதாக இருக்கின்ற இனிய இனியது என்றார் அந்த எச்சில் இருக்கிற குல்லாத சாப்பிட்ட மிச்சம் அதை சாப்பிடும்போது அந்த பிரசாதமானது தேவாமிரதத்தை விட அதிக பலன் கொடுக்கும் இது அஞ்ஞானத்தை நாசம் பண்ணி அமரத்துவம் கொடுக்கும் அது சரீரம் மட்டும்தான் நாசம் இல்லாமல் பண்ணும் அதனால் துக்கம் உண்டு இல்லை துக்கம் நிவர்த்தி ஏற்படும் ஆனந்த பிராப்தம் அதன் பிறகு பரிவோடு மிக பிரியதியோடு மா தவளப்பொடி கவசம் விட்டு மிகுந்த தவள வெண்மை வெண்மையான பொடி விபூதி உடம்பெல்லாம் கவசம் போல பூ செய்கிறார் விட்டு உடற்பகைகள் தலை சாயவே பகைகள் என்ன தோள செய்கிற பகைகள் வியாதிகள் சூழ்நிலை பகைகள் ராகத்வேச காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் ஈரிசை டம்பு மசூதை தர்ப்பும் அகங்காரம் சொல்லக்கூடிய பதிமூணு குணங்களும் அது உட்பிரிவுகள் யாராலும் இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கின்ற சூழ்ச்செய்த பகைகள் ஆக தோளை செய்தும் சூட்சமுறை போகும்படியாக செய்தார் இந்த ரெண்டு தீட்சை மூலமாக சொல்லி அடுத்த பாட்டி சொ உதக தொடர் பொருளோடு பதகத்தளத்தை விட விருகை தள தொழிறு பதமேவி சொல்றார் தீட்சை அப்படின்னா தீ என்றால் ஞானம் செய் என்றால் அஞ்ஞானம் ஞானத்தினால் அஞ்ஞானத்தை போக்குவது அர்த்தம் அதை செய்ய அவரம் அவர் ஆக தீட்சை செய்கிறார் தீ தீ என்ன ஞானம் செய்யண அஞ்ஞானம் ஞானத்தாலே அஞ்ஞானத்தை போக்கு போரே குரு ஆவாரம் சொல்லப்படும் புகாரம் அஞ்ஞானம் புகாரம் ஞானம் ஞானத்தால் அஞ்ஞானத்தை போக்கு போரே குரு ஆவார் என்று குரு சப்தத்துக்கு அடுத்தார் ஆசிரியர் சப்தத்துக்கு அதுதான் ஆசு என்றால் பற்றுக்கள் திடீர் என்ன கெடுப்பு அர்த்தம் அது ஞானாச்சாரியராக இருப்பார்கள் ஆனால் அவர் அஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பார் உலக லௌகிக்க ஆசிரியராக இருந்தால் லௌகிக அஞ்சானத்தை ஞானத்தை கொடுப்பார் லௌகி ஞானத்தை கொடுப்பார் ஆசிரியர் என்ன பார் இந்தியர் என்ன கெடுத்துன்னு அர்த்தம் லௌகிக வைதிக எல்லா கடுதலையும் பட்டுக்களையும் கெடுப்பவர்னு அர்த்தம் ஆசிரியர் தேவர் எந்த ரூபத்திலையும் அஞ்ஞானத்தை ஞானத்தை கொடுப்போம்னு அர்த்தம் அதனால உதகத்தோடு உதகத்து உடற் பொழு பொருள் உயிர் கை கொடு கை கொண்டுங்கிறது கைக்கொடுன்னு வந்தது இடைக்குறை உதகனா தண்ணி அந்த சசிமன்னன் கிட்ட தண்ணி கொடுத்து அந்த தண்ணின் மூலமாக உடல் பொருள் ஆவி மூன்று கொடுத்துட்டேன்னு சபதம் பண்ணி கொடு அப்படின்னாரு அவனு சொல்லி கொடுத்துட்டேன் அதை கொடுத்த பிறகு அவர் வாங்கிட்டார் கொடு கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு உச்சமிசை அவனுடைய சிறுசில் ஒரு போதோடே ஒரு பூவை வைத்து பதகத்தளத்தை விட இருகை தள தொடிரும் இருகை தள தொழிற அவ அஞ்ஞான சப்த பூமிகள் நீங்கள் ரெண்டு கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ற அது அஸ்தம செய்ய அதோடு இருபதம் மேவையே பிறகு அவனை உட்கார வச்சு ரெண்டு கால்களையும் மேலே வைக்கிறான் இத்திருதீச்சன் பேர் ஆக ஐந்து ஐந்து தீட்சைகளை அவனுக்கு செய்த பிறகு ஞானம் வந்ததாக அடுத்த பாட்டில் தொடரும் ஒழிய புலக்கன் உபனிட பொருடெய்யமாம் இழியை கொடுத்து மொழியனமு பத பொருளும் ஒழிய புலக்கண் இந்த புலக்கன் எல்லாம் அது இந்திரியங்கள் மூலமாக அதாவது விஷயங்களை பற்றக்கூடிய அதனை ஒழிய அது நீங்கும்படியாக செய்து உபனிடத பொருள் தெரிய உபனிட பொருள் எது பிரம்மஸ்வரர் வந்தான் ஜீவபெருமையாக அதை விளங்கும்படியாக உலக ஞானமாவிலேயே கொடுத்து அப்படி இருக்கின்ற தத்துவ ஞானமாகிய கண்ணை அதாவது ஞான சிஷ்டியை கொடுத்து மொழி என சமாதி பண்ண பிறகு அவன் வெளியே வரும்போது சொல்ற முப்பத பொருளை வெளியாகவே மொழி என என்று சொல்ற தத்துவம் அசி ஆக முப்பத முப்பத பொருள் அது எப்படி ஒன்று அனுபவத்தில் கண்டாய் என்பதை இனிமேல் நீ சொல்ல வேண்டும் என்று குரு சொல்ற அந்த நீச்சையெல்லாம் பண்ண பிறகு ஒரு சமாதானிலை கூட்டி போச்சு சில காலம் கழித்து வெளிவந்த பிறகு இது கேட்குரிய ஜாகராசை ஆரம்பித்து முடிது முடிந்ததாக இருக்கின்ற துரியாவசை அழாதவசை முற்ற முழுமையாக இறைநவி நீதியை உள்நாதை எப்படி உபரித்தாரோ அதை அதே முறையாக மனவர்க்கமற்ற அனுபவமுற்ற மனம் இந்திரியங்கள் இந்த கூட்டங்கள் எல்லாம் இல்லாமல் எப்படி அனுபவத்திலே கண்டாரோ அப்படி போல் சித்ககன வழி ஓதுமே சிதாகாசத் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய சாமர்த்தியம் அப்படி நிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி இனி பன்னிரெண்டு பாடல்களில் சொல்கிறார் பன்னிரெண்டு பாடல்களில் பன்னிரெண்டு அவசியம்னு பேர் ஜீவனுக்கு நாலு அவசியங்கள் ஈஸ்வனுக்கு நாலு அவசியங்கள் ரெண்டும் சேர்ந்த பிற பிரசியங்கள் என்று நவால் நவாலாக பிரித்து ஆக நம்ம பன்னெண்டு அவசியங்களை பற்றி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஒரு பாவனைகள் அதெல்லாம் இந்த ஒரு பாவனைகள் எந்த அளவுக்கு அந்த மனம் சமதித்து ஒழுங்குகிறதோ அந்த அளவுக்கு ஞான தினம் என்ற அர்த்தம் மனதின் ஒழுக்கத்தை இப்போ தான் சொல்கிறது வளவகத்தில் வெளி விவகாரங்கள்லையும் மனதினுடைய இயல்புக்கு தான் அந்த மாதிரி தான் நடக்கும் வழியே மனது கனிமாக உடையவர் மனிதன் மனதின் விவகாரம் தான் மாயை சமஷ்டி மனம் அதாவது எல்லா மனங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அதுதான் அது அம்சி இது அம்சங்கள் அது ஈஸ்வர மனமன் பெருமாயை ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு அந்த மனம் இருக்குது அப்படி அம்சங்களாக இருக்கின்ற அந்த மனங்கள் எல்லாம் ஜீவனுக்கு கட்டுப்படுதில்லை ஜீவனே கட்டுப்படுத்தி வச்சிருக்குது அதனால் அதுதான் துக்கம் அடைகிறதுக்கு காரணம் ஈஸ்வரன் அணுக்கரகத்தினால இந்த வேதா சரவணம் அந்த மனதை ளவுக்கு கொள்ளுவரவும் அந்த அளவுக்கு அது அனுகூலம் பண்ணும் முற்றிலும் செய்வது தத்துவானம் வந்தால் தான் அப்படி தத்துவானம் வந்த நிலையை இந்த பன்னிரண்டு அவசரங்களில் சசிவலன் தான் கண்ட அனுபவத்தை சொன்னதாக தத்துவ சாமியில் பாட்டியில் அமைச்சிருக்கார் என்பதை பொருளமாகவே புறம்புள்ள புலன்களும் அந்த கரணம் ஜாவையும் வழங்கிடும் கண்டேன் இப்போது முதலில் ஜாக்கிராசில் ஆரம்பிக்கிறார் முன்னாதர் சொன்ன அந்த அந்த கருத்துக்களை மனதில் தாரணம் பண்ணி அதை அனுபவமாக கொண்டு வந்த பிறகு அனுபவித்து சொல்றதாக அர்த்தம் இது முதல் அனுபவம் பூரணமாகவே புறம்பு உள்ள புலன்களும்னா பூரணமாக நடத்தும் அதை முன்னால் சொன்னார் எந்த கரணங்களும் மேவல் நனா எல்லா கரணங்களும் பொருந்தது நனாவசிய கர்மேந்திரங்கள் ஞானியேந்திரங்கள் அந்த கரணங்கள் சோழசேரம் பிராணாதி இவனோடு கூடி விவகாரம் பண்ணுவேன் ஜாக்கிராசென்று அதனால் பூரணமாகவே புறம்பு உள்ள புறன்களும் அதோட அந்த கரணையாவையும் மனம் புத்திசித்தமாக சொல்லக்கூடிய நான்கும் வழங்கிடம் விவகாரம் செய்யக்கூடிய காலம் எதுவோ அது அனவெனக் கண்டேன் அனவென நிச்சயத்தேன் என்று இந்த ஜீவனுக்குள்ள நாளாவசையில் முதலாவது செய்தது புரணமாகிய புறம்புள்ள புலன் கெட வந்த கரணம் ஜாவையும் வழங்கிடம் கணவெனக் கண்டேன் பூர்ணம்னா பூர்ணம் வந்து அர்த்தம் இங்கே பூர்ணமாகிய பூர்ணமாக முழுமையாக புறம்பு உழை புலன் கடை புறத்தே இருந்த கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் இவைகளெல்லாம் செயல்படாமல் இருக்கும் இப்படியான நிலையில் அந்த யாவையும் வழங்கிடும் ஆனால் அந்த கண்ணம் இருக்கு அது வழி செயல்படுகிறது மன்ன முடிச்சு வாங்க சொல்லக்கூடிய நான்கும் அதுதான் கனவு எனக் கண்டேன் அதற்கு பெயர் சொப்பனாவசை கனவாவாசை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் மரணமாகிய திசை தேவனும் படி மனாதி கரணம் ஜாவையும் இறந்துள்ள கண்டேன் இப்போ சுழித்த சொல்கிறார் ஆழ்ந்த நிதிரை என்பவர் நிதிரையில் ரெண்டு சொப்பனத்தோடு கூடியது சொப்பனம் இல்லாது என்று அது நித்திரை என்றும் ஆழ்ந்த நித்திரை என்றும் பிரித்தியும் பேசுவது உண்டு சொல்கிறார் அது எப்படி இருக்குது அந்த அவசியம்னா மரணமாகிய திசையினு இது ஒன்றும்படி அண்ட் சொப்பன அவசியில் கைகாலெலாம் ஆடும் வெளிப்பாடாது ஆனால் சுளித்த கைகால் ஆடாது அப்படியே பணமாதிரி தான் இருக்கும் மூச்சு கொண்டு தான் போயிட்டு வந்திருக்கு வித்தியாசம் அதான் மரணமாகிய திசை மரணமாகி ஆகிவிட்ட காலம் போன்று இது எனும் எடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே மனாதே கரணம் யாவையும் இருந்துள்ள சொப்னாவசையில் மரம் மனம் புத்தி சித்தமாக செயல்பட்டது கூட அது கூட செயல்படல இறந்துள்ள ஆனால் ஒழுங்கி இருக்கின்ற எது எந்த அவஸ்து சுழித்தின்னு பேரு அதையும் நான் அனுபவித்தேன் என்று சுழித்தி அவஸ்தை பற்றியும் சொன்னான் எஞ்சல் குஞ்சலங்குணர் போதமாம் துரியமம் கண்டே இப்போ மூன்று அவசையை பார்த்தவர் நாலாவது சொல்கிறார் அதாவது சுளுத்தி விட்டு வெளிவந்த அது எப்படி இருக்கு எஞ்சல் இன்றி எக்கரணமும் இறந்து இருள் இருந்த மிச்சம் எல்லா கரணங்களும் ஒழுங்கி இருந்து அதுபோல் இருண்டு இருந்த அஞ்ஞானம் முள்ளும் தெரியவில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் இருந்தது துஞ்சல் அங்கு உணர் தூங்கின அந்த நிலை ஒன்று இருந்தது ஆனாலும் கூட உணர்போதமாகவும் துயமும் கண்டேன் அங்கேயும் ஒரு அறிவு இருந்தால் கண்டது அதை சுழித்த அவசையில் ஒரு தெரியவில்லை அஞ்ஞானம் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம் தூங்கினேன்னு சொல்கிறோம் இருந்தாலும் இவ்வளவு தெரிஞ்சுக்கொண்டு ஒரு அறிவு உணர் உணர்வு அதை உணரக்கூடிய ஒரு போதம் ஞானம் அதை நான் இப்போது நாலாவது அவசியாக காண்கிறேன் இதான் மூச்சுக்கள் இதுவரைக்கும் விசாரிக்கலாம் எல்லோரும் போதும் அஞ்சாண்டுகளில் பிரச்சனை இல்லை சொல்லுத்த அவசியம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு சொப்பனாவது என்னமோ சொப்பனத்தில் அவனுக்கு சத்திய புத்தி வித்யா புத்தி மாறி மாறி வரும் அதில் ஒரு நிச்சயம் இருக்கிறது இல்லை அடிச்சீட்டு விழுந்தா சொப்பனை கண்டான்னா நம்பர் வர வரைக்கும் சத்தியம் போன் நம்பரை போய் அம்பான் அதனால் அஞ்ஞானி பற்றி பேச்சில்ல இப்போ அவனுக்கு ஜாகராக தான் பிரதானம் மூச்சுக்களுக்கு இந்த நாலு அவசிய அனுபவத்தில் பார்க்கலாம் சுளுத்திலிருந்து வெளிவந்த பிறகு விசாரணை பண்ணக்கூடியது இது மூச்சுக்கள் மட்டும் உண்டு என்ன சாத்தனம் படிச்சிருக்கிறதுனால அப்போது அந்த நாலாவது அவசியில் இருந்து ஒரு விசாரணை பண்ணுறோம் மூன்று அவசியங்களையும் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு உலர் இருந்தது ஆக ரெண்டு அவசையில் இருந்தது இந்திரியங்களோடு கூடி மனதோடு கூடி இருந்தது இப்போது இந்திரியங்களும் மனம் மற்ற நிலையிலும் அந்த உணர்வு இருந்துகிட்டு இருந்து கொண்டுதான் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டேன் அப்படியே என்ன அர்த்தம் பச்சை கோஷங்களுக்கு சாட்சியின் பெயர் பச்சை கோஷங்களுக்கும் ஒன்றியங்களுக்கும் ஒரு சைவங்களுக்கும் நான் சாட்சி சாட்சி பாவனையை இந்த பாடலில் நிறுவனம் பண்ணுறார் என்பது அர்த்தம் துரியமாகிய போதமோ துளக்கமற்றின் கரியதாயிருந்திடம் பார கண்டி துரியமாகிய போதம் துரியமன் நாலாவது அவசியம் போது சிந்தனை பண்ணியாச்சு சிந்தனை பண்ண உடனே அந்த மனதானது உள்முகமாகுது உள்முகமாகி ஓர் துளக்கமற்று எந்தவிதமான கலக்கம் இல்லாமல் மனதானது உள்முகமாகி அனைத்தின் கரியதாய் இருந்திடம் இப்போது பஞ்ச கோஷங்கள்தான் சாட்சின்னு முன்னால் தீர்மானம் பண்ணது இப்போது நமரோ பரபஞ்சம் எங்கெங்கே தோல்றதோ அதுக்கெல்லாம் சாட்சி நானாக இருக்கிறேன் நான் அந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டமாகிய பரவம் எதுவோ அதுவே நானாக இருக்கிறேன் நான் சர்வ சாட்சி நிச்சயம் அது நிச்சயம் செய்வது உள்முகமாக போச்சுன்னு அர்த்தம் அனைத்தின் கரியதா இருந்திடம் பரன் நனவெனக் கண்டீன் இப்போது இது இந்த பாவனை வந்தால் ஈஸ்வரனுக்கு எல்லாமே அவருடைய சீட்டியில் இருக்கிறதுனால இந்த உலகமான ஜாக்கிரவாசை அர்த்தம் இந்த உலகம் முழுவதும் அவர் ஜாக்கிரவஸை என்று தீர்மானம் பண்ணும்போது அது சர்வசாட்சின்னு போயிடும் இப்போ இது இது எப்படி தீர்மானம் செய்வோன்னு நம்ம மாதிரி போ படிக்கிற இந்த மாதிரி இல்லை மன உள்முகமாகும் உள்முகம் பண்ண சொன்னால் அதாவது செவிகரி சமாதின்னு போயிடுது செவிகற்ப சமாதி சத்தானுத்த செவிகற்ப சமாதின்னு போயிருச்சு ஆம்பிராஷ்மி பிரம்மாஷ்மின்ற சத்தத்தோடு கூடி உள்முகமாகி அவிவாரம் பண்ண திருவண்ணோட்டம் உள்ளவங்க இது ஏன்னா அபியாச பலமான மன உள்முகம் ஆச்சுன்னு அர்த்தம் எது போலன்னு சொன்னால் சொப்பனாவோசையில் மன உள்முகமாகுது உள்முகமாகும்போது காது திறந்தா இருக்குது மூக்கும் திறந்தா இருக்குது தோளும் மூடப்படாமல் தான் ஆனாலும் சத்தமோ வாசனையோ பரிசுமோ உணர்றதில்லை உள்ளே விவாதம் நடந்துக்கிட்டுதான் இருக்குது சொப்பனாவோசனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி போகலன்னு அர்த்தம் ஆனால் அது இஷ்டத்துக்கு உள்ளே போய் சொப்பனம் காணுது இப்போ ஜீவ பிரயத்தனத்தினாலே இந்த மனதை உள்ளே செலுத்துக்கிறான் அப்படி செலுத்தும் போது இந்த வெளியில் உள்ள விவகாரங்கள் வந்து விடுபட்ட நிலையில் உள்ளே விவகாரம் நடக்குது இதுதான் சமாதின்னு பேர் திருப்படி உண்டு சொப்பனம் போல ஆனால் இந்த சவிகற்ப சமாதின்னு பேர் விகற்பம் ஏன்னால் நாமரூபங்கள் அதோடு கூடிய அர்த்தம் நாமரூகம்னு கூடிய இந்த சமாதி இருக்கு இது சவிகரம் சமாதின்னு பேர் அதோட சத்தான வித்தம் என்று பெயர் சத்தான் சத்தான வித்தம் அண்ணக அகம்பிரமாசுமி நான்பிரமம் சுரபம் என்று அது மகாவாக்கியத்தோடு கூடி செயல் இது பக்தி மார்க்கத்தில் ஜபசகித தியானம் என்று சொல்லுவார்கள் ஜபத்தோடு கூடி எந்த இஷ்டமந்திரம் நம் நமஸ்வரம் சொல்லிக்கிட்டு பகவானை உருவத்தை கண்மனாக நிறுத்தி சமணமாக உபாசனை பண்ணுறதுண்டு அப்படி செய்கிறது அது ஜபசக்தி தியானம் அதன் பிறகு தீவிரமாச்சல்னால் ஜபம் நீங்கணும் நீங்கி தியானம் கூடும் அது இன்னும் அர்த்தம் இது பக்தி மார்க்கத்தில் இங்கே ஞான மார்க்கத்தில் இந்த அகம்பிரமம் அகம்பரம்னு சொல்லக்கூடிய சத்தத்தோடு கூடி உள்முகமாகி அது விவகாரம் பண்ணும்போது சத்த அனுவித்தம் என்று சத்தோ அணுத்தம் பண்ணால் குடிய நர்த்தம் சத்தம் பண்ணால் அகம்பர் மாதம் சத்தாவள்தான் அகம்பர் சத்தோடு கூடிய